அதெல்லாம் பின்னால தொடக்கத்தில் அப்படி எல்லாம் ஒரு அமைப்பு இது ஒரு அருமையான அமைப்பு இனி அப்புறம் அது இப்ப விட்டுட்டோம் பிண்ட வர்த்தனம்னு ஒண்ணா பிண்ட வர்த்தனம்னு அது என்னன்னு கேட்டா இந்த உடல் நல்லா வளரணும் ஒரு விண்ணப்பம் செய்து இந்த குழந்தை உடம்பு சரியா இருக்கும் வளமா இருக்கும் செய்கின்ற அமைப்பு இருக்குது இன்னொன்னு இந்த அதுதான் பெரிய பிராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு மயிர் நீக்கும் வினை மயிர் நீக்கும் வினை முத முதல் என்னன்னு அந்த மொட்டை அடிப்பதற்கு இன்னைக்கும் இருக்குது மொட்டை அடிக்க அது மயிர் நீக்கும் வினைன்னு பேர் நீக்கம் வினை புரிந்து என்று சொன்னார் ஆகி முதல் முதல் அந்த பயிரை வந்த இது பண்ணும் போது இப்ப இந்த குழந்தை போய் எல்லாம் முடியறக்கிறோமே குலையூரத்தில் போய் முடியறக்கிறோம் போய் அங்கேயே காது ஊத்திடுறது நம்ம எல்லாம் ஒருவே ரெண்டு மாதம் அடிக்கிறது தனித்தனியாக ஆறு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு முடியறக்கு காது ஊத்துறதுன்னு முடிச்சோம் அந்த முடியறக்குன்ற ஒரு செய்தி இவையெல்லாம் அடங்கத்தான் இப்பொழுது எங்க வர்றோம் மதுரைக்கு வர்றோம் இந்த நம்முடைய உக்ரகுமாரனுக்கு வீரபாண்டியன் பிறந்த பிறகு இந்த மாதிரி வினைகள் எல்லாம் செய்யப்பட்டார் ஒரே சொல்ல சொன்னார் சாதகாதி செய்ய தகுந்த சடங்குகள் என்று ஒரு சொல்ல சொல்லிட்டார் ஆகவே வீரபாண்டியனுக்கு இந்த குழந்தை பிறந்த பிறகு செய்யத்தகுந்த இவ்வளவு செயல்களும் செய்யப்பட்டது இதுதான் செய்யும் இப்படி செய்து என்ன வைத்தார்னாரு தென்னரேறு சாதகாதி செய்த நாமல்வி கரிகள் கலம்பு அன்ன காதலால் விளங்க அகமகிழ்ச்சி அடையும் நாள் அப்படின்னா இந்த மாதிரி செய்த அந்த குழந்தை இதோ வயது ஐந்து ஆயிற்று என்ன ஐந்து வயதான உடனே கல்விக்காக வைச்சாங்க இதோ வயது பொழுது அதுக்கு பனிரெண்டு ஆயிற்று இது வரைக்கும் அறிவு கல்வி இனி தொழிற்கல்வி என்ன யானை ஏற்றம் குதிரையேற்றம் மற்றவை எல்லாம் தேர் ஓர்த்துதல் இப்படி எல்லாம் அரசனுடைய ஒரு மருங்க அறிவு கல்வி இன்னொரு பக்கம் தொழிற்கல்வி திரண்டையும் செய்தார் இது மட்டும் விடாமல் சொல்லப்படுகிறது எல்லா நூல்களிலும் எனவே கல்வி என்பது அறிவு கல்வி வருகின்ற தொழிற்கல்வியும் வைத்தல் வேண்டும் என்பது நம்முடைய முன்னோருடைய எண்ணம் வேலையில்லா திண்டாட்டம் அந்த பிறகு இந்த யோசனம் அல்ல அவங்களுக்கு படிக்கா படிக்கும்பொழுதே ரெண்டு கல்வியும் சேர்ந்து வளரணும் அறிவு கல்வி ஒன்று தொழிற்கல்வி ஒன்று இருக்கிறேன் தொலுகாப்பியத்துல மூன்று கல்வி என்று சொன்னார் ஒன்று அறிவு கல்வி இன்னொன்று தொழிற்கல்வி இன்னொன்று ஆன்மீக உணர்வு மூணு வளரணும் குழந்தைக்கு வாயினும் கையினும் பகுத்த பக்கமோடு ஊதியம் கருதிய ஒரு திரத்தானும் தொலுகாப்பியம் இது தொலாப்பி தான் பாடுறது இல்லை ஒண்ணும் தாவ படிக்கணும்னா வாயினும்டிக்கிற கல்வி அறிவு கல்வி கையேனும் கையனால் படிக்கிற கல்வி தொழிற்கல்வி வாயினும் கையேனும் பகுத்த பக்கமோடு ஊதியம் கருதிய ஒரு திறத்தானும் இந்த ஆன்மாவானது ஊதியம் என்னது இந்த பிறந்தவனுடைய பயன் என்ன ஊதியம் மூவாயிரம் நாலாயிரம் அல்லவா சம்பளம் ஏத்துறது இன்கிரிமெண்ட் ஏத்துறது இதெல்லாம் இது ஊதியம் தான் இது உடம்பு வளர்ச்சிக்கு ஆனா ஆன்ம வளர்ச்சிக்கு அந்த ஊதியம் இந்த ஆன்ம வளர்ச்சிக்கு வருகின்றதை ஊதியம் சொல்லலாமா சொல்லலாம் நேர்களை பெரிய புராணத்துக்கு கிடைக்கிறோம் திருவண்ணூர்ல உள்ள போய் நுழையர் ஐயா நீங்க திருவண்ணூர் இருக்கிறதாக நீங்க அந்த பத்திரத்தில் இருக்கிறீங்களா திருவண்ணூர்ல எந்த வீடு ஐயான்னு கேட்டாங்க எந்த வீடுன்னு கேட்டவுடனே அதை அவயத்தோரை குழாங்க ரொம்ப அருமையா சொன்னார் சேக்கலார் பாடுறது அதனால ஒருவரும் இங்க அறியாயின் திருவண்ணூர்னு என் பேர் போட்டிருக்கு இங்க இருக்கவங்க யாரும் ஒருத்தருக்குமே தெரியாது எங்க சாமி எங்களுக்கு தெரியாது வாங்க நேர இவர் முன்னைய போக நம்பியார் ஒரு பின்ன போக அவையத்தார் சில பேர் பின்ன போனார் நேர திருவருள் துறையே புக்கார் திருவண்ணூர் இருக்கிற கோயிலுக்கு பேர் திருவருள் துறையின்னு பேர் அதுக்குள்ள போனாராம் அவர் உள்ள போக நம்பியார் உள்ளே போறார் கொஞ்சம் போனார் கண்டிலர் திகைத்து நின்றார் போயிட்டர்கள் கையிலையில் நாம் கேட்டுக்கொண்டோமே மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனையே தடுத்தாண்டு அருள் செய்கு கேட்டுக்கொண்டோம் பெருமான் ஒத்துக்கொண்டார் அதன் வாயிலாக வலிய வந்து ஆட்கொண்டார் நம்ம தெரியாதனமா கிழிச்சோம் தித்தம்னு சொல்லிட்டோம் அப்பதான் வருந்த வேதியனாகி வந்து வழக்கினால் வெல்ல வந்த ஊதியம் தொல்லாபித்தில் இருக்கிற ஊதியம் இங்க இருக்கிற ஊதியம் பெருமானி இப்படி ஒரு அந்தனாய் வந்து நான் விண்ணப்பித்துக் கொண்டதற்கு செவிசாய்த்த நீங்கள் ப்பொழுது வந்து ஓலை காட்டி எடுத்துட்டு வந்து ஊதியம் தெரியாதேனு நீங்க வந்தது எனக்கு வருகின்ற ஊதியம் தெரியாமே அறியாதேனுக்கு உணர்வு தந்து கொண்ட கோிலும் கடலி இன்று உன் பெருமையை நான் எதை சொல்லி எதை பாடுவதுப்பா என்று சொன்ன ஏண்டா கண்ணு தான் முன்னே சொல்லிட்டேன் சென்னாரெட்டியா எனக்கு பட்டம் கொடுத்துட்ட பித்தண்ணு அதே போடும் பித்தா பேரை சூடி பெருமான சொன்னாரே எனவே ஊதியம் கருதிய ஒரு திறத்தான் ஊதியம் என்பது ஆன்மீக கல்வி எனவே அறிவு கல்வி தொழிற்கல்வி ஆன்மீக கல்வி மூன்றும் சேர்ந்த கல்விதான் இந்த மண்ணுக்கு சொந்தமான தொழுகாப்பியர் கல்வி இழந்தோம் வருந்துகிறோம் ஆமா இழந்தோம் வருந்துகிறோம் எனவே இந்த கல்வி எல்லாம் செய்தாங்க தென்னரேறு சாதகாதி செய்து வீரபாண்டியன் தேர்கள் பரிபடை கலம்பதலால் விளங்க அகமகிழ்ச்சி அடையினாள் வீரபாண்டியன் படிச்சான் தொழிற்கல்வி தானா உண்டு எப்படி இருக்கும் தமிழ் தம்மக்கள் அறிவுடமே மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இன்மா அதனால பெருமகிழ்ச்சி இல்ல தம்பி இப்படி எல்லாம் படிக்கிறான் நல்லா வந்திருக்கான்னு சொல்லி அந்த காந்திபதி அம்மாவை கேட்டோம்னா என் ஆத்தா ஓன் பையன் மாதிரி பிறந்தா பிறக்கணும் முடிவு வேற யாருக்கும் பிறக்கப்படாதுன்னு அப்படிங்களா ஈந்தபொடிதில் பெருதுவக்கும் தன்மகனின் சாண்டோன் எனக்கு தாய் அந்தமா மகிழ்ச்சி இப்படியாக வேண்டும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா அரண்மனை இருக்கிறது வீரபாண்டியன் இப்போது தோண்டி இருக்கிறான் என்ன சார் இவ்வளவு வளர்த்துறீங்களேன்னு சொல்லப்படாது கதை ரொம்ப சின்னது அதுக்காக தான் கதை ரொம்ப அது மட்டும் இல்ல இந்த சாதகாதி சாதகாதிங்கிறது நீங்க எல்லாருமே பயன்படுத்துறாங்க பயன்படுத்துறா பயன்படுத்துகிறார் அப்படின்னா என்ன என்று கேட்க செய்யற செயலே அர்த்தம் இல்லை குழந்தை பிறந்த பிறகு முறையாக சில செயல்கள் தடங்கள் செய்கிறமே அந்த தடங்களை ரொம்ப காலமாக செய்துட்டு வந்திருக்கிறாங்க அதில் தொழிலாப்பியர் சொன்னது இந்த நெய்யணி மயக்கம் என்பது அப்புறம் அந்த மயிர் நீக்கும் வினை அது அவர் சொல்கிறார் இது ரெண்டும் சொல்லியிருக்காரு அது முதலாக என்று சொல்லிவிட்டார் பின்னால் வர வர அப்படியே அந்த தம்பியை நல்லா சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்றான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் என் பவானியை வேண்டிக்கிட்டு நூல் சாப்பிடும் அது பிண்ட வரச்சு இப்படியெல்லாம் வளர்ந்திருக்கலாம் வளர்ந்திருக்கலாம் ஆக பிறந்த பிறகு பல செய்திகள் நமக்கு இறைவனுடைய திருவருள் தொடர்போடு வேண்டி வருவதற்கிருக்குதே அதான் சாதகாதி கண்மங்கள் என்று சொல்றது மல்கு மாறில் கோல் இப்ப இனிமே கதைக்கு வந்து மல்குமாறில் கோல் தெரிந்து மலை நதியும் நீர் ஒல்குமாறு பருவ மாறி உயிரலாம் மெல்குமாறு பசியுடன் பேந்தனுக்கு இப்படி பொருள் மல்கு மாறிலாம் திட்டி என்ன பண்ணுச்சுன்னா ஆறு இந்த பன்னெண்டு கோள்கள்ல ஆறு கோள்கள் கொஞ்சம் கெட்ட கோள்கள் ஆறு கோள்கள் கொஞ்சம் நல்லது அப்படி இருக்கும்போது அந்த பன்னெண்டு இதுல சொல்லும் எது நல்லது என்ன மல்கும் ஆறில் கோழ்த்தி இருந்து அல்லாரு இந்த சனி செவ்வாய் குரு சூரியன் ராகு கேது இது எதேனும் மழை வராது மழை வராது இதனால இந்த மாதிரி ஒரு ஆறு கிரகங்கள் ஏதேன்னு ஒண்ணு சரியா இல்லைன்னு சொன்னா அந்த ஆண்டு அவ்வளவு சரியா வராது மழை வருவது இதை வந்து மைமியின் பொய்யனும் துணும் தோன்றும் சங்ககாலம் முதல் ஒத்து பூண்டு சங்ககாலம் முதல் ஒத்து பூண்டு மாதிரி கோழ்நிலை தெரிஞ்சா மழைநிலை தெரியும் காலதான் சொன்ன இந்த கோழ்நிலை எப்ப தெரியும்னாரு அரசியல் குட்டிச்சு வரா போனா கோள்நிலை மாறுபடும் கோல்நிலை தெரிந்த கோல்நிலை தெரியும் மணிமேகலை அரசனுடைய ஆட்சி சிறப்பு இல்லைன்னு சொன்னா இந்த கிரகங்கள்லாம் வக்கரமா போவோம் கிரகங்கள் மழை பெய்யாது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கோள்கள் தெரிந்தன ஆனாலும் தெரிந்த போது ஒன்னும் இந்த பாண்டியன் நல்லாதான் ஆட்சி ஆண்டான் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை ஆனா இது வந்து ஏதோ இந்த மாதிரி வந்து உண்மையா அரசனுடைய ஆட்சி மாறுபட்டால்தான் அப்படி வரணும் இங்க அரசியல் ஆட்சி ரொம்ப சிறப்பா போது கூட இந்த மாதிரி இந்த ஆறு கொள்கைல சில மாறுபட்டுதான் மாறுபட்டதுனால மழை இல்லை மழை இல்லைன்னா என்னாகும் நேர்களை இரண்டாம் அதிகாரத்திற்கு அழைக்கிறோம் எது திருக்குறளை இரண்டாம் அதிகாரம் என்ன வான் சிறப்புன்னு பாடி வைத்தார் நாடு நாடா இருக்கணும்னாப்பா மேல அருமையாக காலம் தவறாமல் மழை பெய்யணும்பா அப்படின்னு நதியும் நதியில தண்ணி இல்ல உணவு கிடையாது அருமையான கருத்து நாட்டுல எல்லாம் வறுமை மிகுந்து கிடக்குது அதுல பல மக்கள் வருந்த போது என்ன பருந்துறாங்களா மழை போயிச்சு பாரு புல் புல்லு கூட எல்லாம் போச்சு விசிம்பில் தொழிவேலி நல்லா மற்ற அங்கே பசும்புள் தலை காண்பரி திருவள்ளுவர் பச்சை புல்லு கூட வராது என்ன பச்சை புள்ளைத்த காணாத போது எங்க வந்து விவசாயிகள்லாம் ஏறத்திக்கிட்டு போவாங்க ஏரின் உழார் உழவர் புயல் இன்னும் பாரி வளங்குட்டிக்காது ஒன்று இருக்கா அந்த பத்து குரலும் பத்து தான் இருக்கும் இதையும் இப்படிதான் இருக்கும் இப்படி எல்லாம் இருந்ததுதான் ஆனால் மக்களுக்கு என்ன வருத்தம்னு கேட்டால் உணவில் இந்த நாட்டில் வறுமை மிகுது அது மட்டுமல்ல அரசனுக்கு கொடுக்க வேண்டிய வரி கூட கொடுக்காம இருக்கிறமே என்று வருந்து நாங்களாம் என்னது காதலை கேட்டு வைப்போம் இப்ப என்ன சொல்லுவேன் தண்ணி வானம் பொடியுது மழை பொழுகுது வரி அங்கே வந்தது அப்படின்னு அயலான கேட்டான் நம்மால கேட்கலாமா இதானம் பொடியுது மழை பெய்யுது வளம் எடுக்குது இருந்தாலும் அரசனுக்குன்னு வரிப்பல் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஊருக்கு ரோடு வேணும் இல்ல நம்ம ஊருக்கு தண்ணி டேங்கு வேணுமில்ல நம்ம ஊருக்கு கல்வி நிலையம் வேணும் இல்ல நம்ம ஊருக்கு மின் வேணும் இல்ல எப்படி செய்யறது எல்லாம் சில்ற அரசு தானே வாங்கணும் எனவேதான் அரசனுக்கு வரி கொடுக்கூட முடியவில்லையே என்று சொல்ல வேண்டும் வேற யாரும் மேல் வருங்கால் தாங்கி நீங்க மலேசியாவிலிருந்து சில பேர் தமிழர் இலங்கையிலிருந்து பர்மாவிலிருந்து வந்துட்டு இருக்காங்க துபாயிலிருந்து வந்துட்டு இருக்காங்க என்ன பண்ணு அப்பப்போ அதுக்கு அவங்களுக்கும் பணம் கொடுத்து காக்கணும் இந்த மாதிரி அவ்வப்பொழுது வருகின்ற இடியூர்களுக்கு பணம் கொடுத்ததுனால அரசனுக்கு வரி செலுத்தாம இருக்கூடாது பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறைவொருங்கு நேர்வது நாடு ஆனால் அரசனுக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணமும் தவறாமல் கொடுக்கணும் அதனால தான் அந்த மக்களுக்கும் அரசன் மேல அவ்வளவு மக்கள் மேலே பற்று உடிதழியே கோலோக்கும் மாநிலம் அடிதழியே நிற்கும் உலகம் என்றெல்லாம் சொன்னார் அது ஜனநாயகம் ஜனநாயகம்னா தான் நமக்கு எவ்வளவு பற்று இருக்குது அரசன் மீது அவ்வளவு பற்று மக்கள் மீது அவங்க அப்படி அதனால இப்படி எல்லாம் மழை கற்றப்பட்டாராம் அதனால என்ன பண்றதுன்னு நீரா பெருமான்ட போன பெருமானே நாட்டில் மழையிலேயே நாடு எப்படி வறுமையுட்டு இருக்கிறது மக்கள் வருந்துகிறாரே என்ன செய்வது போய் சொக்கநாத பெருமான்ட வேண்டி உடனே அவர் கொஞ்சம் காது கேளாதவர் போல் இருந்தாராம் ஏ அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி அந்த உயிரினங்கள் ஒரு கால இல்லையிலே இந்த தீவினை பயனாலே இந்த பயனை அடைய வேண்டும் என்று இருக்கிறது அதை மாற்ற முடியாது அதனால கொஞ்சம் கேளாது போல இருந்து கேளாது போல பார்த்தால் பொன்னார் திருவடிக்கு விண்ணப்பம் இது நாட்டின் மழை பெய்யும் என்று கேட்டுக்கொண்டவன் சரி விண்ணப்பித்துக் கொண்டு நேர அரண்மனைக்கு போன அரண்மனைக்கு போன ராத்திரி மணி ஒன்பது பத்து பதினொன்னு தூக்கமே வந்து நாடு நாடா இருந்தாலவா அரசன் மற்ற மக்கள் எல்லாம் பார்த்தான் பஞ்சனை எதற்கு மெத்த எதுக்கு கீழே தரையில போய் படுத்தான் சுக்கநாதா அங்கே இருக்கி நீதான் காப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானோக்குமி என்று திருவள்ளுவன் மழை பெய்யலன்னா உங்களுக்கு நடக்கிற பூஜை கூட நடக்காது சுவாமி அப்புறம் தேட அப்படி எல்லாம் இந்த நாடு சின்ன என்று கருதி தரையில் படுந்து அப்படியே புலம்புகிறான் அப்படியே புலம்பினான் மணி பதினொன்னு 1, 2, ரெண்டு தன்னை அப்படியே தூங்குல மயக்க வந்து பெருமான் கனவில் தோன்றினான் சித்தராய் தோண்டி கவலைப்படாதா நாளை காலை இங்க இருந்து நீ புறப்படும் மேருமலைக்கு செல் அந்த மேருமலையில ஒரு பகுதியிலே ஒரு பாறை இருக்கு அந்த பாறை நீ திறந்தால் அங்க ஒரு பெரிய நிதியம் இருக்கிறது பொருள் வைப்பு இருக்கிறது பெற்றான் பொருள் வைப்புழி என்றர் அந்த பொருள் வைப்பு எல்லாம் பொருளாதாரம் எடுத்துட்டு வாங்க நீ போகும் போது நிகழும் அந்த மேருமலைக்கு தலைவனாக இருக்கிற அந்த அரசன் உன்னை மதிக்க மாட்டான் அதனால என்ன பண்ணனர் கையில என்ன வச்சிருக்கிற செண்டு ஒரு தாக் தாக் வணிகம் என்ன வேணும்னு இந்த மாதிரி எடுத்துட்டு போறேன்னார் வாங்க நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லுவான் போய் தர எடுத்துக்கொண்டு வா இங்கவா மதுரைக்கு அருமையா அந்த நிதியை வைத்து ஒன்றுக்கு நூறு நூறுக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கு லட்சமா வளரும்ப்பா அப்படின்னு அவ்வளவுதான் மணி ரெண்டு மணிக்கு இந்த கனவு அப்புறம் தூக்கம் வருமா நல்ல கனவு கண்டா தூங்கப்படாதுன்னு சொல்லுவாங்க தூங்க முடியவும் முடியாது சரியா மணி நாலு உடனே நீராடினான் நீரும் ஆடினான் சேவடிபாடு ஆற்றினான் நீர திருப்பள்ளி எழுச்சிக்கு போய் சுக்கநாதனியும் அங்கே கண்ணியும் தரிசனம் பண்ணான் அப்படியே காலத்தில் போட்டி என்பதல் ஆகிய போரூடே பூபாலம் தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் அஞ்சு மணிக்கு பண்ணும்னு சொன்னா நெஞ்ச என்ன கருங்கல்ல போட்டி என்பாள் முதல் ஆகிய போரூடே வாழ் முதல்னர் பெருமானை போய் அது அவர் அவருக்கு மட்டும் வாழ்முதல் உயிரினங்களுக்கெல்லாம் உயிரினங்களின் வாழ்க்கைக்கெல்லாம் முதற் பொருள் பெருமான் ஊதியம் இல்லை முன்பு இருந்தா முதல் போட்டா தானே லாபம் வரும் நமக்கு எது முதல் இருக்கு பெருமான் தான் முதல் உயிரினுக்கு முதல் ஆண்டவன் தான் போட்டி சொன்னது அவர்தான் மணிவாசகர் தான் போட்டி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மாலரு கொண்டு ஏற்றினும் திருமுகத்து எமக்கருள் மாலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோடுகோ சேற்றி தழுக்காமலங்கள் மலரும் தன் வாயல் திருப்பெரும் தூரை ஊரை மானவுடையாய்வுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருமையா போய் கண்களில் நீர்மல்க பெருமானியும் பெருமாட்டியும் அந்த திருப்பல் ஏழுக்கு பாடி ஒரு மூன்று முறை அல்ல முடிந்த அளவு வளமாக வந்து சரிய மீண்டும் ஆறு மணிக்கு அரை மணிக்கு வந்தான் வாழ் முதல்வா நடத்த போதெல்லாம் எனக்கு என்ன சாமி முடியும் இந்த ஒளிப்படிக்கு என்ன முடியும் இவர் வச்சு கட்டி கட்டி பின்பற்றி நான் ஒருத்தர் ஆள் பேசினா அதை வந்து ஒளியை தானே என்ன பண்ண அது மாதிரிதான் அதனால என்னால் அறியாப்பதந்தாய் பதந்தந்தாய் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை உண்மையில என்னப்பா குறை அந்த அறிவனாயிருக்கிற உயிருக்குத்தான பாக்குறையெல்லாம் உண்மை என்றெல்லாம் சொல்லி நேர ஆறு மணிக்கு எழுக படை அப்படின்னு அவ்வளவுதான் யானைப்படை என்ன குதிரைப்படை என்ன தேர்ப்படை என்ன ஒன்றும் ஒன்றாக அறிவகுத்து நின்றன நான் ஆணையிட்டால் பிடி மற்றும் அரசன் புறப்படுகின்றடு என்ன செய்ன் செம் உண்மையாக என்று ஆசிர் எல்லாருடைய நல்லாசையும் பெற்று சென்றது படை சென்றதுக்கு சொன்னார் அவர் பத்து பாட்டு பன்னெண்டு பாட்டு போடுற இதோ தமிழ்நாடு பாண்டி நா பாண்டி மன்னு நாட்டுக்கு வரான் வரும்போது சோழன் இருந்து வணங்கி வரவேற்று ஒரு அரசர் இன்னொரு அரசருக்கு போகும்போது வணங்கினார் வணங்கியெல்லாம் மகிழ்ச்சி இப்படியாக தாண்டி இதோ விஜயவாடா அப்புறம் அதெல்லாம் கடந்தது மத்திய பிரதேசம் அப்புறம் நம்முடைய காசி இப்படி எல்லாம் அதையும் தாண்டி எல்லாம் இப்போ மேருமலைக்கு அணுகினான் மேருமலை இதோ மேருமலை அந்த மேருமலை சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு அமைப்பு மூன்று பாருங்க உட்டது கடிந்து அப்பால் போயி அப்பால் போயின்னு அப்ப ஆயிரம் ஆயிரம் மைலுக்கு அப்பால் போயிட்டா பொந்து சம்பு பொ இதோ அண்மையில் வேறுமலைக்கு அண்மையிலே வந்துட்டான் வந்தால் மூன்று ஊரு ஊறு ஒருங்கு அடுஞ்சான் நின்ற வெற்றினை அப்பா ஞாபகப்படுத்துற இதோ இப்பொழுது காணுகின்ற மலை என்ன வேறுமலை பெரிய மலை எல்லா மலைக்கும் சலையானது இந்த மலை ஒரு காலத்தில் இறைவனுக்கு எப்படி பயன்படுத்தது நினைவு கொள்கை எப்படி பயன்படுத்தினார் ஒரு மூணு ஊர் திரிபுரம் திரிபுரம் திரிபுரம் தான் எங்கேயும் அருமையான தமிழாக்கம் மூன்று ஊர் என்றுதான் அர்த்தத்துக்கு வேற ஒண்ணும் இல்லை மூன்று ஊர் அந்த மூன்று ஊரையும் பெருமான் ஒருங்கு அடுவதற்கு வெற்றி கொள்வதற்கு அப்ப இந்த மலை என்ன பயன்பட்டது ஏன்னு கேட்டா இந்த மலைதான் ஒரு கால எல்லையில் பெருமானுக்கு உதவி செய்த மலை நம்முடைய திருவாசகத்துல அருமையா திருகுந்தியார்ல முதல் பாட்டு வளைந்தது வில் விளைந்தது பூசல் உழைந்த பெண்கள் பாடுறாங்க உந்தியில இந்த மலை இப்ப வில்லு எதிரினார் மேருமலை மேருமலை அது இப்ப எப்படி பாத்தனர் வளைந்தது அதான் வில்லா வளையுது அப்படின்னா அரிய வளைந்தது விளைந்தது பூசல் இது இப்படி வளை இல்லையோ தெரியல அந்த முப்புறமும் ஆட்டம் காணுது தரத்த ஒளிய ஒளியில காட்டினா நல்லதுதான் வளைந்தது வில்லு அப்படி மேர்மலையா இருந்த ஒன்று அப்படியே வில்லா வளைஞ்சது இப்படி வளைஞ்ச மாத்திரத்துல அந்த மூன்று புறம் அப்படி ஆடுச்சு விளைந்தன பூசல் அடுத்த செகண்ட் என்ன உழைந்தன முப்புறம் உந்திபரு மூணும் பக்குன்னு நெருங்கி போயிச்சுடி ி ஒரே சமயத்துலையான ஆம மக்கு ஒருங்குடன் தீப அருமையா பண்ணுங்களா அருமையா பண்ண ஏண்டி உரம்பு விட்டார ரெண்டம்பு விட்டாரா ஆடினார் போர் ஈரம்பு கண்டீலம் ஏகம் பருத்தம் கையில் ஓரம்பே முப்பூர்து தீபர ஒரே அம்படி இன்னொரு அங்க வந்த ிருக்கெண்கள் விளையாட்டுன்னு வைத்து அதன் வழியாக இறைவனுடைய பொருள் செயற்புகளை பாடிய ஒரு பேராசிரியர் அருளாளர் மணிவாசகர் பத்து விளையாட்டு முரத்தை புடைக்கும் போது கூட பேராளம் தீர்பாடி தெட்டாமோ தென்னு சொல்லாடாமோ பூவல்லி கொய்யாமோ பொச்சுண்ணம் இடித்தும் நாம என்னமா நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் எடுத்து சாப்பிடல என்ன பண்ற கொடுத்து வச்சிருக்கோம் எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படி மூலபண்டாரம் வழங்குகின்றான் மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமீன் இருந்ததுலயே உக்காந்து வந்துடுங்க பாருங்க வந்து முந்துமீன் இப்படியாக இந்த மலையை சொல்லுகின்ற பொழுது மூன்று ஒருங்கடுஞ்சான் அப்படிப்பட்ட இப்போ இதோ இந்த வீரன் காணுகிற மலை அப்படின்னு பார்த்தான் பார்த்த உடனே என்ன செய்தார் அவ்வாற அரசை நோக்கி அந்த மேர்மலையை பார்த்து மேர்மலைக்கு நீ தலைவனாக இருக்கின்ற அப்படிப்பட்ட நீ எங்க அப்பாவுக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறேன் எங்க குடும்பத்துக்கு எல்லாம் வழிபடி உதவி செய்தது திரிபுரம் இருந்த போது நீதான் இருந்த பாழ்க நன்றி அதெல்லாம் சொன்னார் கைவாரி சீரையே பாரின் கலைகணி இன்னைக்கு நீ வந்து உதவி செய்ய வேணும் அப்பதான் மதுரையிலே தமிழ்நாட்டு பெருமக்கள் எல்லாம் பசியோடு வருந்துகிறார் எனவே கலைகனி அளவில் சுடரும் கோடும் நாள்களும் தழிவிச்சூடும் தெய்வதவரையே இந்த நாள்கள் கோள்கள் இருக்குதே இருபத்தேழு அந்த விண்மீன்களும் சரி ஒன்பான் கோள்களும் சரி இதெல்லாம் ஒன்னு அசைக்க முடியாது தெரியுமில வந்தா ஒன்றத்துல வர வரைக்கும் நேரா வரலாம் வந்த பிறகு என்னன்னு கேட்டா அப்படியே வளமா வந்து வணக்கம் போட்டியன் வாழ் முதலாகிய பொருளே நன்றி என்று சொல்லிட்டு போன இப்படி எல்லா கோள்களும் நாள்களும் எல்லாம் வணங்கும்படியான மிக பெரும் தெய்வமாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி பையமே மேலை தேவராலயமே பெரிய ஞானிகள் எல்லாம் இருக்கின்றன ஒரு திரு திருக்கோயிலாக இருக்கிறாய் மாணிக்கம் இமைக்கும் பூனான் விழித்தலும் இப்படி போய் அழைக்கிறான் அழைச்ச உடனே அந்த அந்த அந்த மேர்மலையினுடைய அதிதை வந்து கொஞ்சம் இல்ல வேற ஒரு காரணத்தான் தங்கிச்சு என்னடா கொஞ்சம் வரல ஏதாவது அந்த மாதிரி முதலனி போய் கூப்பிடு அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த அடி அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டோம் அப்படின்னு பார்த்தா கொடுத்தாலும் கூப்பிட்டாங்க ஒரு ரெண்டு ஒரு ஐந்து மணித்துறையோ பத்து மணித்துறையும் பொடுத்து பார்த்தார் ஒரு ஆள் வரல அப்படின்னா கையில செட்டு இருந்தது ஒரு தாக்கு தாக்கல மேருவை சென்றால் அடித்தார் அடித்த உடனே அடுத்த செகண்ட் வந்துட்டு அதிதை வந்துட்டு பெருமாணி அப்படி சொல்லி அழைத்து கொஞ்சம் தாழ்த்தீங்க பாணிய வந்து கூட்டோனியும் வந்திருக்கலாமே என் காலம் தாழ்த்து வந்து இந்த பாண்டியன் கேட்க மேரு தெய்வம் பித்தக நம்பி கேட்டி மீனடும் கண்ணியோடும் பைத்தாலை ஆரவம் பூண்ட பரனை இப்படிவம் கொண்டு நித்தாலும் போ இப்போ இ வழிபாடு நியமம் பூண்டே ஒரே ஒரு பழக்கம் எனக்கு அது இன்னைக்கு சொல்லிக்கிறேன் என்னன்னு நான் இந்த மலை தெய்வமாக இருக்கிற நிலையிலிருந்து மாறி சாதாரண மக்களாக இருந்து ஒவ்வொரு நாளும் நேரம் மதுரைக்கு போவேன் சொக்கநாதிரியும் அங்கே கண்ணியும் வளமா வழிபாடு செய்வேன் வந்துடுவேன் இதான் என் பழக்கம் இதான் என் எங்க இருக்குது மதுரை எங்க இருக்குன்னு கே கரையில் நடந்தா கஷ்டம் தான் விண்வெளி மதுரை போறதுக்குறாங்க ஆய்வில் இருபது நிமிஷம் ஆகும் ரொம்ப போனா அரை மணி நேரம் ஆகும் ஏன்னா இங்க மேல ஏறவும் அங்க கீழே இறங்கி வரும் வேணா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட போனா பத்து நிமிஷம் போடும் சரிங்களா அல்ல கால் வழியா போனா எல்லாம் தகராறுதான் விண்வெளி வந்தா வம்பியே கிடையாது அதனால அப்படி போற பழக்கம் உண்டு எனக்கு இன்று கேட்டிலையோ ஐய இன்னைக்கு அப்படித்தான் நான் போறதுக்கு அந்த மாதிரி பரப்பிட்டேன் ஒருத்தி காமம் துன்றுமா கடலின் மோதச் சுடித்தலைப்பட்டு வெள்ளி மன்றூடாடிய பொற்பாதம் பழிபடல் மறந்து தாழ்ந்து நின்றுடேன் இணைய தீங்கில் நிமித்தினால் அடியும் பட்டேன் என்ன சொன்ன இன்னைக்கு நான் ஒரு ஆண் ஒடிவெடுத்து அப்படி பரப்பிட்டேன் ஒரு பெண் அவ வந்து முன்ன நின்ன உடனே எனக்கு எல்லாம் மறந்து போச்சு மறந்து போச்சு